நட்டினி நேர்களுக்கு வணக்கம் சமையல் சமையல் பகுதிக்காக உங்கள் அலுமையிலும் நம்ம இன்றைக்கி செய்யப்படுறது இது வந்து முகல் ஸ்பெஷல் செய்ய தேவையான பொருட்கள் சிக்கன் கால் கிலோ தயிர் கெட்டி தயிர் ஒரு கப் கசகசா ரெண்டு ஸ்பூன் பாதம் பத்து சன்ஃப்ளவர் சீட்ஸ் இருபத்தஞ்சி கிராம் மெலன் சீட்ஸ் முப்பது ரெண்டு லவங்கம் நாலு கருப்பு ஏலக்காய் பெரிய ஏலக்காய் ஒன்று ரெகுலராக நம்ம யூஸ் பண்ணுற ஏலக்காய் ரெண்டு பச்சை இலக்காய் சின்ன வெங்காயம் ஆறு இஞ்சி துருவல் ஒரு ஸ்பூன் பச்சை மிளகாய் ரெண்டு மஞ்சப்பொடி பத்து ஸ்பூன் ஒயிட் பெப்பர் ஒரு ஸ்பூன் உப்பு ருசி கேற்ப நட்மெக்கா ஜாதி பத்திரி சிறிதளவு குங்குமப்பூ சிறிதளவு ஏலக்காய் தூள் சிறிதளவு பிப்டி கிராம்ஸ் ஃப்ரெஷ் கிரீம் மூணு ஸ்பூன் கீ செய்முறை முதல்ல நம்ம சிக்கனை நல்லா கிளீன் பண்ணி பொடி பொடிப்பொடியாக கட் பண்ணிக்கணும் சின்ன சின்ன பீசஸ் கட் பண்ணிவிட்டு இந்த தயிரை வந்து முதல்ல துணியில் கட்டி அதில் இருக்க இந்த லிக்யூடெல்லாம் எடுத்துடணும் வெறும் கெட்டியாக இருக்கணும் தயிர் நல்ல கெட்டியாக அந்த கெட்டி தயிர்ல இந்த சிக்கன் பீசஸை போட்டு வைக்கணும் அந்த போன்லெஸ் சிக்கனாக வாங்கிட்டு அது கட் பண்ணி அது போட்டு வைக்கணும் ரொம்ப சாஃ்டா வேகிற வேக வச்ச செய்வாங்க அக்பர் பேலஸ்ல அந்த மாதிரி அந்த தயிர்ல ஒரு அரை மணி நேரத்துக்கு ஊற வச்சிடணும் ஊற வச்சிட்டு அதுக்குள்ள மற்ற இதெல்லாம் பண்ணிப்போம் கசகசா பாதாம் சன்ஃபிளவர் சீட்ஸ் மெலன் சீட்ஸ் இதனாலையும் கொஞ்சமாக தண்ணி விட்டு மிக்சியில போட்டு பேஸ்ட் மாதிரி அரைச்சி வச்சுப்போம் அரைச்சி வச்சுட்டு ஸ்டவ் பற்றி வச்சிட்டு மூணு ஸ்பூன் கீ வெட்டிட்டு பட்டை லவங்கம் இந்த பெரிய இலக்காய் சின்ன இலக்காய் இதெல்லாம் போட்டு நல்லா ரோஸ் பண்ணிவிடுவோம் ரோஸ் பண்ணிவிட்டு இந்த சின்ன வெங்காயத்தை பொடிப்பொடியாக கட் பண்ணி போட்டு அதிகம் வதக்கிப்போம் சின்ன வெங்காயம் வதக்கிட்டு ஒரு ஸ்பூன் இஞ்சி துருவல் போட்டு வதக்கிப்போம் இஞ்சி துருவலும் வதக்கினதும் பச்சை மிளகாய் ரெண்டு கட் பண்ணி போட்டு அதே வதக்கிடுவோம் வதக்கிட்டு இந்த இதில் ஊறு இருக்குல்ல தயிரில் அந்த சிக்கனை எடுத்து இதில் கலந்து நீலே வதக்குவோம் நல்ல வதக்கிட்டு கால் ஸ்பூன் மஞ்சள் பொடி ஒயிட் பெப்பர் ஒரு ஸ்பூன் உப்பு இந்த டிஷ்க்கு தேவைனால உப்பு கலந்து விட்ருவோம் நல்லா கலந்துட்டு இந்த பேஸ்ட்டு அரைச்சி வச்சுருக்கோம் இல்லையா கசகச பாதாம்லாம் சேர்த்து அந்த பேஸ்ட்டு அதில் கலந்துவோம் கலந்துறவுடனே திக்காயிடும் திக்காயிடும் டுவெண்ட்டி பர்சன்ட் இந்த சிக்கன் வெந்ததுக்கப்புறம் தான் இந்த நீங்கள் இதை இந்த பேஸ்ட் ஆட் பண்ணுவோம் இந்த பேஸ்ட் ஆட் பண்ணிவிட்டு அதில் வந்து தண்ணி ஊற்றிடணும் நல்லா மூழ்கிற அளவு சிக்கன் வேகணும் நல்லா சாஃப்டாக வேகிற அளவுக்கு த நல்லா தண்ணி ஊற்றி வச்சுட்டு அதுக்கப்புறம் கொஞ்சம் நல்லா வேகட்டும் கலந்து விட்டு நல்லா வேகட்டோன்னு அது குங்குமப்பூ கொஞ்சம் ஊற வச்சு வச்சுக்கோங்க கொஞ்சமாக அந்த குங்குமப்பூ கலந்து விட்டோன்னா கொஞ்சோண்டு ஏலக்காய் தூள் இந்த ஜாதி பத்திரி கொஞ்சோண்டு வாசனைக்கு அது கலந்து விட்டு நல்லா கலந்துட்டு நல்லா வேந்து சாஃப்டாக வேந்து வந்தோடனே இந்த ஃபிஃப்டி கிராம்ஸ் ஃப்ரெஷ் கிரீமையும் நல்லா கலந்து விட்டணும் கலந்துட்டு நல்லா டாஸ் பண்ணிவிட்டு இறக்கிட்டோன்னா சூப்பர்பான டேஸ்டி அண்ட் ஹெல்த்தி முர்கி தாஸ்தயார் அதாவது அக்பர் பேலஸ்லாம் பார்த்தீங்கன்னா இவ்வளோ சாஃப்டாக ரொம்ப சாஃப்டாக அதிகம் கடிச்சு சாப்பிட்ற மாதிரிலாம் இல்லை அப்படி வாயில் போட்டவுடனே கொஞ்சம் சாஃப்டாக இறங்குற மாதிரி இருக்கும் அதாவது ராஜாங்கல்லாம் அப்படிதான் சாப்பிடுவாங்களாம் அந்த காலத்துல அந்த மாதிரி ஒரு டிஷ் இது இதை வந்து சப்பாத்தி பூரி சாப்பாடு இது கொண்டா வச்சு சாப்பிடலாம் நல்ல டேஸ்டியா இருக்கும் ட்ரை பண்ணி பாருங்க ஒருவர்களை மீண்டும் சந்திப்போம்